செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக ஹிந்தி தினம் ஜனவரி பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவிடமிருந்து ஐநூறு பேருந்துகளை இலங்கை நாடு வாங்க உள்ளது மூன்று நாடு முழுவதும் இருபத்தி ஓரு துறைமுகங்களில் நடமாடும் உர பரிசோதனை ஆய்வகங்களை மத்திய அரசு அமைக்க திட்டமிட்டுள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஜம்மு காஷ்மீர் கள நிலவரத்தை ஆய்வு செய்வதற்கு எத்தனை வெளிநாட்டு தூதர்கள் அடங்கிய குழு வருகை தந்தது இரண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கு நடைபெறுகிறது மூன்று குஜராத் மானிலம் எந்த நாட்டிலிருந்து நீரில் கரையக்கூடிய உரங்களை இறக்குமதி செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி